வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா உலக ஆசை பாவங்களின் வேறாகும் நீ அதிகமாக விரும்பினால் அது உன்னை குருடனாகவும் செவிடனாகவும் மாற்றிவிடும் ஆம் உலக ஆசை பாவங்களின் வேறாகும் நீ அதிகமாக விரும்பினால் அது உன்னை குருடனாகவும் செவிடனாகவும் மாற்றிவிடும் என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்